வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூலை இருபத்தி இரண்டு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வெலிங்டன் பிரபு தலைமையிலான பிரிட்டன் படைகள் ஸ்பெயினில் சலமங்கா என்ற இடத்தில் பிரெஞ்சு படைகளை தோற்கடித்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் குருமடம்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 வட இந்தியா நேபாளம் வங்காளதேசம் ஆகிய இடங்களில் முழு சூரிய கிரகணம் ஏற்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் 1784 எழுநூத்தி எண்பத்தி ஆண்டு ஃபிரெட்ரிக் வில்கம் பெசல் ஜெர்மன் கணிதவியலாளர் வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு தோமு பாஸ்கர தொண்டைமான் தமிழறிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வாணிதாசன் புதுவை கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் டி சுந்தரம் தமிழக எழுத்தாளர் 19.23. தொள்ளாயிரத்தி ஆண்டு முகேஷ் இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்ரீதர் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் 19.37. தொள்ளாயிரத்தி ஆண்டு வசந்த் ரஞ்சானே இந்திய கிரிக்கெட் வீரர் 19.44. தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆனந்த் சத்தியானந்த் நியூசிலாந்தின் பத்தொன்பதாவது ஆளுநர்